அவர்கள் தோழுவார்கள் அப்போது நபி சொல்லும் அலிம் வசல்லம் அவர்கள் இது வானத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நேரமாகும் அந்த நேரத்தில் நற்செயல் செய்து அது எனக்காக அல்லாஹுவிடம் உயர்வதை விரும்புகிறேன் நான்கு ஏழு இது ஹசன் என திரும்பி இமாம் கூறுகிறார்கள்